ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் நமக்கு காண்பிக்கிற வழியை பார்த்துன்னு வர்ற வரிசையில் ஸ்ரீதர்மம் அப்படிங்கிற தலைப்பில் பெண்கள் செய்ய வேண்டிய தர்மங்கள் அவைகளின் முக்கியத்துவம் அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் அதில் ஸ்திரீகளை விஷயமாக ஸ்திரீகள் விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் நிறையா விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஸ்திரீகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தர்மசாஸ்திரம் நம்முடைய ரிஷிகள் எப்படி சொல்கிறான்னா ஒரு தேசத்துக்கு ஒரு அதிபர் அல்லது ஒரு ஜனாதிபதி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ள பெண்கள் அப்படின்னு ஸ்திரீரத்னம் அப்படின்னு பேர் ஸ்திரீரத்னம்னா ரத்தனம்னால் வைரத்துக்கு பேர் வைரமாக சொல்லியிருக்கா பெண்களை வைரத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு உண்டு அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு மதிப்பு உண்டு அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப உயர்த்தி காட்டுறது அது ரத்தனமாக சொன்னதுனால தான் அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை வச்சுருக்கா நவரத்தனங்களும் இழைச்ச ஒரு நெக்லஸ் இருக்குது அப்படின்னா அந்த நெக்லஸ் எங்கே வைக்கிறோம் ஒரு வீடு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் ரூமுக்குள்ளே ஒரு பீரோ பீரோக்குள்ளே ஒரு லாக்கர் லாக்கருக்குள்ளே லாக்கர் அதில் ஒரு பர்ஸு பரிசுக்குள்ளே ஒரு பெட்டி அந்த பெட்டியில் நெக்லஸ்ஸு இவ்வளோ பாதுகாப்போடு நாம் அந்த நெக்லஸ்ஸை வைக்கிறோம் ஏன்னா அப்போ தான் அது நம்மளதுன்னு பேர் பத்திரமாக இருக்கும் அதை கொண்டு போய் திண்ணையில் வச்சுட்டா நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை போகிறவனை சேர்ந்தது அந்த நெக்லஸ் யார் அந்த வழியாக போகிறானோ அவன் இடத்துல போயிடுவான் அது தான் ஸ்திரிகள் அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய சாஸ்திரங்கள் ஒரு நெக்லஸை பாதுகாக்கிறது போல் ஸ்திரீகளை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க அதெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் மருவி மாறிப்போய் ஸ்திரீகள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அடைஞ்சி இருக்கணும் அவளுக்கு படிப்பறிவு கிடையாது வேண்டாம் அடிமையாக இருக்கணும் இது மாதிரி பேச்சுகள்லாம் நடுவில் எடை எடை சருக்கள் இதெல்லாம் நடுவில் நம்முடைய சனாதன தர்மங்கள் வழியை பிடிக்காதவா இது மாதிரி குறுக்க பிரச்சாரம் பண்ணி இப்படி வந்துடுத்து ஆனால் நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் ஸ்திரீகள்லாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கான வழியை தான் நம்முடைய சாஸ்திரங்கள் காண்பிச்சிருக்கு ஸ்திரீகளை பற்றி சொல்கிற பொழுது அஸ்வதந்திரா ஸ்திரிய காரியாக புருஷைஸ்வயர் திவானிஷம் அப்படின்னு ஸ்திரிகள் எதுலையுமே சுதந்திரமாக செயல்படப்படாது அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தாசாம்புத்தி சதுர்குணாக ஸ்திரீகளுக்கு புத்திசக்தி ரொம்ப ஜாஸ்தி ஒரு கெட்டிக்காரன் இருந்தான்னா அவனை சரியான முறையில் நாம் பயன்படுத்தணும் இல்லைன்னா அவனுடைய மூலக்கெட்ட வழியில் போகும் இப்போ குழந்தைகளையே கவனிக்கலாம் சில குழந்தைகளாக ரொம்ப டேலண்ட்டாக இருக்கும் ரொம்ப புத்திசாலி குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தைக்கு மூளைக்கு தகுந்த வேலை நம்ம கொடுக்கலன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் நம்ம மாற்றில் இருக்கிற எலக்ட்ரானிக் சாமான் எல்லாத்தையும் உடச்சி உடைச்சி பிரித்து பிரித்து பார்க்கும் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கும் உடைக்கும் மாற்று ரிமோட்டை உடைச்சி உள்ளே பார்க்கும் டார்ச்சை உடைக்கும் ரேடியோவை உடைக்கும் உடச்சி உடச்சு பார்க்கும் அந்த குழந்தை ஏன் அப்படின்னா அதில் என்ன இது எப்படி இது செயல்படுறது அப்படிங்கிறத பார்க்கணும்னு அந்த குழந்தைக்கு வேகம் அந்த அளவுக்கு புத்தி சக்திக்கு தகுந்தா போல் நம்ம வேலை கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அதுபோல் தான் ஸ்திரீகள் அவர்களுடைய புத்தி வேகத்துக்கு தகுந்தா போல் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது மாதிரி நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்க அஸ்வதந்திரா ஸ்திரியக்காரியாக சுதந்திரமாக ஸ்திரீகள் வேலை செய்யப்படாது காரணம் என்னென்னா அவர்களுக்கும் மந்திரபலம் வேணும் தேகபலம் வேணும் புத்திபலம் வேணும் மனோபலம் வேணும் பெண்களுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே அவர்களுக்கு இருக்குது அதை கட்டுப்படுத்த வேண்டிதான் நம்முடைய வேலை ஸ்திரிகளுடைய சரீரம் மிருதுவான சரீரம் அவர்களுடைய மனசும் ரொம்ப இலகின மனசு யாரையும் வீணாக போகணும்னு நினைக்க மாட்டா ஸ்திரீகள் அதே போல் அவர்கள் நல்லதாகவே தான் நினப்பான் ஆனால் புருஷாளுக்கு தான் அந்த எண்ணங்கள் எல்லாம் நாம் ஏற்படுத்துறதுக்கு தான் வேதா அத்தியனங்கள்லாம் வச்சுருக்கேன் ஸ்திரீகளுக்கு வேதாத்தியனங்கள்லாம் அவசியமில்லை அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது காரணம் என்னென்னா வேதாத்தியனம் பண்ணுறதுனால நம்முடைய கர்மாக்களை எப்படி செய்யணுங்கிறது நமக்கு தெரியும் அந்த கர்மாக்களில் அந்த மந்திரங்களை உபயோகப்படுத்துகிறோம் அந்த பலனை நாம் அடையிறோம் ஆனால் ஸ்திரீகளுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது ஆகியனால தான் பெண்களுக்கு சமமாக வேதத்தை சால் சொல்லியிருக்காள் வேத மாத்தான்னு சொல்கிறோம் வேதத்தை தாயாராக சொல்கிறோம் ஒரு பெண்ணாக தான் சொல்கிறோம் வேதத்தை பூமியையும் பெண்ணாக தான் சொல்கிறோம் பூமியும் மாத்தான்னு அப்படி வேதம்ங்கிறது புருஷாளுக்கு தான் ரொம்ப அவசியம் தேவை ஸ்திரீகளுக்கு தேவை இல்லை அப்போது அந்த மந்திரபலங்கள்லாம் ஸ்திரீகளுக்கு வேண்டாமா அப்படின்னா கட்டாயம் வேணும் அப்போ அவர்கள் அந்த மந்திரபலத்தை எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நம்முடைய சாஸ்திரங்கள் ஒரு வழி சொல்லியிருக்கு ரிஷிகள் நமக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்துருக்கா என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு பெரிய மிஷின் ஒருத்தரை தயார் பண்ணுறார் அவருக்கு அதில் சில மட்டும் தேவைப்படுறது உபகரணங்கள் அதுக்காக அவர் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை யார் அந்த பாட்ஸை தயார் பண்ணுறாலோ அவாள்கிட்ட இருந்து அந்த சாமானை வாங்கி இவருடைய மிஷினை தயார் பண்ணிவிடலாங்கிற மாதிரி ஸ்திரீகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மந்திரம் இருந்தால் போகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் புருஷால்கிட்ட இருந்து ஸ்திரீகளுக்கு மந்திரங்கள்லாம் வருது மந்த்ர பலன்கள் வருது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் காண்பிச்சிருக்கு அதான் ஸ்திரீகளுக்கு சொல்கிற பொழுது பாலியே பித்ருவசே திஷ்டேத்து பாணிகிரகனே புத்தாணம் பர்த்தரிமே நபஜேத்தஸ்வதந்திரதாம் அப்படின்னு சிறுவயசு ஸ்திரீகளுக்கு மூணு அவஸ்தைகள் மூணு பிரிவு பாலான்னு முதல்ல பிறகு கிருஹிணின்னு பேர் மூணாவது விரத்தானு பேர் மூணு நிலை முதல்ல பாலா அந்த பால்யத்தில் வாளுக்கு மந்திரங்கள் பலம் யார்கிட்டேருந்து வருது அப்படின்னா தகப்பனார்கிட்டேருந்து வருது இந்த குழந்தைகளுக்கு அதனால தான் பால்யே பித்ருவசேதிஷ்டேது பால்ய வயசில் தகப்பனார்கிட்ட இருக்கணும் பெண் காரணம் என்னென்னா தகப்பனார் பண்ணுற கர்மாக்கள் தகப்பனார் பண்ணுற பூஜைகள் தகப்பனார் பண்ணுற காரியங்கள்லேருந்து பலன்கள் அந்த குழந்தைக்கு வருது பாணிகிரகஸ்ய யௌவனே பிறகு கல்யாணமான பிறகு கணவர் பண்ணுற பூஜைகளிலிருந்து கணவர் பண்ணுற காரியங்களிலிருந்து புண்ணியம் வருது புத்திரானாம் பர்த்தரிமத்தே தன்னுடைய கணவர் காலமாயிட்டார் அப்படின்னா நமக்கு வயசாகிடுது அப்படின்னா புத்திரன் டேருந்து புத்திரன் பண்ணுற கர்மாக்கள்லேருந்து பலன்கள் வருது நபஜேதந்திரதாம் ஆகினால ஸ்திரீகள் தனியாக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா அப்படி இல்லை த நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெண் ஆரம்பித்தால் அவள் எதுக்குமே லாயக்கில்லாதவளாக ஆயிடுறா அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறாள் ஜபஸ்தபீர்தேவா பிரவிரஜ்யா மந்திர சாதனம் தேவதாராதனம் செய்வ ஸ்திரீசூத்ர பதனா நிஷட் அப்படின்னு நானே ஜபம் பண்ணுறேன் நானே தபஸ் பண்ணுறேன் நானே தீர்த்த யாத்திரை போகிறேன் நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் நான் மந்திர ஜபங்கள் பண்ணுறேன் நான் சிவபூஜை பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஆறு காரியங்களை எந்த ஒரு ஸ்திரீ தனியாக பண்ணுறாலோ தானே பண்ணிக்கிறேன் நானே பண்ணி நானே புண்ணியத்தை அடைகிறேன்னு எந்த ஒரு ஸ்திரீ ஆரம்பித்தாலோ அவள் பச்சிதையாக போயிடுறாள் சாஸ்திரங்கள் சொல்கிற பச்சிதான்னா எந்த ஒரு காரியத்துக்கும் லாயக்கில்லாமல் போயிடுறாள் அப்படி பண்ணக்கூடாது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு ரிஷிகள் நமக்கு கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்க அப்படி ஸ்திரீகளுக்கு ரொம்ப பலன்கள் சுலபமாக வந்துடுறது பெண்களுக்கு அவ இதெல்லாம் செஞ்சுதான் பலனை அடையணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காள் மேலும் ஸ்திரீகளை அண்டி சில தேவதைகள் வாசம் பண்ணுறான்னு நம்முடைய ரிஷிகள்லாம் காண்பிச்சுருக்கேன் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்